அழகான கதை தொகுப்பையும் அழகான பாடல்களையும் தகுத்து வழங்குவது இது நமது மகிழ்ச்சி பண்பலை ஆனந்தத்தின் அலைவரிசையில் நீங்கள் உங்கள் ஃபேவரெட் ஷோ கதை கேக்கெல்லாம் வாங்க கேட்டுட்ருக்கீங்க வித் மீ ஆர்ஜி வனிதா அவங்க கூட பேசிட்டு இருக்கேன் நாகராஜன் லக்ஷ்மிங்கிற தம்பதியினர் தங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு பாசத்த போராட்டமாக வச்சுருக்காங்க அவங்களோட கதை தொகுப்பை இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் தன்னோட குழந்தை பாக்கியத்துக்காக லக்ஷ்மி பல கோயில்களில் விரதும் இருக்காங்க அதுக்கு பலனாக என்ன கிடச்சிது வாங்க பார்க்கலாம் எல்லா கோயில்கள்லையும் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் விரதம் இருக்கேன்னு வேண்டிக்கிட்ட லக்ஷ்மி தனக்கு ஒரு மகான குடுன்னு கேட்டுக்கிட்டாங்க அதுக்காக தன்னோட உடம்பு தரையில் தேர வரைக்கும் பொருண்டு பொருண்டு எழுவாங்க அத்தனை விரதத்துக்கும் வரமாக கிடச்சவன் தான் சுந்தரம் சுந்தரத்தை தன்னோட கையில் பெத்தெடுக்கும்போது அவங்க ஒரு நாள் முழுக்க அழுத்துட்டே இருந்தாங்க சுந்தரத்தோடு சரி அதுக்கப்புறம் லட்சுமிக்கு மசகங்கிறதே இல்ல அவனோட ஒவ்வொரு நகமும் சதையும் ஒவ்வொரு முடியும் எந்தெந்த தேதியில எவ்வளவளவு வளர்ந்துருக்கு மனப்பாட செய்யற அளவுக்கு அவனோட ஒன்றி ஒன்றி இழைந்து லட்சுமி இதோ இந்த பிரசாத்தோட வயசுலதான் சுந்தரமும் ஸ்கூலுக்கு போனான் பிரிஞ்சது சுந்தரம் மட்டும் இல்ல அவளோட உயிரே விட்டு போற மாதிரிதான் இருந்தது இப்படி நினைவுகளுக்குள்ள நீந்தின நாகராஜன் மீண்டும் அந்த பிஞ்சு குழந்தையோட குரல் கேட்டு திரும்பி வந்தார் ஏன் தாத்தான் ஏன் அழகுற நாகராஜன் சட்டுநிதானத்துக்கு வந்தார் விலகியிருந்த போர்வைய லக்ஷ்மியோட கழுத்து வரைக்கும் இழுத்து விட்டார் அந்த உணர்வு லட்சுமியை எழுப்பிருச்சு என்னங்க ஒரு விஷயம் கவனிச்சிங்களா என்ன லட்சுமி இந்த இருபதாந்தேதிக்கும் எனக்கும் எவ்வளவு ஒரு பொருத்தும் பார்த்தீங்களா நமக்கு கல்யாணம் ஆனதும் இருபதாம் தேதி சுந்தரம் பிறந்தது இருபதாம் தேதி அவனுக்கு கல்யாணம் ஆனதும் ஒரு இருபதாம் தேதி அவன் நம்மளை விட்டு போனதும் இருபதாம் தேதி தான் புரியது லட்சுமி அழுகாத ராஜி வரப்போறதும் இருபதாம் தேதி தான் பாத்தீங்களா அப்படின்னு லட்சுமி சொல்லி முடிக்கும்போது அவங்க கண்ணத்துல கண்ணீர் பரவ ஆரம்பிச்சது பிரசாத் பாட்டி கிட்ட கேட்டா பாட்டி ராஜி ராஜின்னு சொல்றீங்களே அப்படின்னா யார் பாட்டி ஏன் அவங்க வராங்க கொஞ்ச நேரம் அவங்கக்கிட்ட இருந்து எந்த பதிலும் இல்லை நாகராஜனும் லட்சுமியும் ஒரே நேரத்தில் தன்னோட பார்வையை பிரசாத் மேலே செலுத்தினாங்க நாகராஜன் பதில் சொல்ல ஆரம்பித்தார் ராஜிங்கிறது உன்னை பெத்த அம்மாடா அப்படின்னு பிரசாத்தை இழுத்து அணைச்சிக்கிட்டு கண்ணீருக்கு பதில் சொன்னார் பாம்பேல இருக்காங்கன்னு சொன்னீங்களே அவங்களா அவங்கதான் என் அம்மாவா ஆமா டாராஜா அவங்கதான் உன்னோட அம்மா ஏன் தாத்தா அவங்க நம்ம கூட இல்லாம வேற எங்கேயோ போயிருக்காங்க அது ஒரு பெரிய கதைடா ஹை கதையா அப்போ எனக்கு கதை சொல்லு தாத்தா டெய்லி நீ சிவன் கதை புராண கதைன்னு சொல்லி நீ ஏமாத்திக்கிட்டே இருக்க தாத்தா சொல்லு தா அப்படின்னு சொல்லி நாகராஜனை கதை சொல்ல சொல்லி வற்புறுத்தினான் லக்ஷ்மி அமைதியா படுத்திருந்ததை பார்த்துட்டு தூக்கிக்கிட்டு கொஞ்ச தள்ளி போனாரு நாகராஜன் கதை சொன்னாலும் அவனுக்கு அது புரிகிற வயசானு யோசிக்க ஆரம்பிச்சாரு மனசுக்குள்ள மறுபடியும் தன்னோட கேள்விகளை எழுப்ப ஆரம்பிச்சாரு உங்க அப்பா செத்து போனதுக்கு அப்புறம் போனாலே அந்த கதையே சொல்றதா இல்ல எந்த கதையே சொல்றதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சாரு நாகராஜன் நாமும் அவரோட சேர்ந்து என்ன கதை சொல்றாருங்கிறத கேட்கலாம் நேர்களே தொடர்ந்து இணைஞ்சிருங்க இது நமது மகிழ்ச்சி பண்பலை ஆனந்தத்தின் அலைவரிசையில் உங்கள் ஃபேவரட் ஷோ கதை கேட்கெலாம் வாங்க கேட்டுட்ருக்கீங்க நான் அவங்க ஆர்ஜே வனிதா அவங்க கூட பேசிட்ருக்கேன்